ரத்தினவாணி தொன்னூறு புள்ளி எட்டு சமுதாய வானொலியில வாட்ஸ்அப் மூலம் கால் பண்ணி நேயர்கள் தங்களுடைய கருத்துக்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்போம் மேட்டூர்ல இருந்து நூறாண்டு பேசுறேங்க எங்க பகுதியில நாச்சிமச்சி கவுண்டர் வீதிங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா வந்து ஒரு பொது பைப்பு நல்லதனி குடிநீர் நல்லதனி பைப் அங்க போட்டுருந்தது சரிங்களா அது இந்த ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியோ பதிமூணாம் தேதியோ ஏதோ ஒரு கார்கார நைட்ல வந்து அந்த பைப்ப வந்து இடிச்சு பக்கத்துல இருந்தவங்கல அந்த காரை நிறுத்தி அவங்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் புரிஞ்சுக்கிட்டு கார்காருமே அனுப்பிச்சுட்டாங்க நைட் நடந்துச்சு காலையில நைட்டு நைட் ஒரு ஒன்பது மணிக்கு மேல நடந்துருக்கு பயன்படுத்த அனுப்பைப் பயன்படுத்தி இந்த பைப்பை பண்ணி எந்த போட்டிருந்த அப்படின்னு சொல்லிங்க ஒரு இருபது அடி தள்ளி வெங்கடேசன் சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி அந்த பைப்பை போட்டுருக்காங்க இப்ப நீங்க பேர் சொல்றது கன்ஃபார்மா அவரு தான் பண்ணிருக்காரு தெரியும் அவர் அவருக்கு முன்னாடியே பைப் இருக்குங்க எனக்கு இந்த இந்த டச் செல்ல வந்து எனக்கு இன்னும் ஆப்ரேட் பண்ணா தெரியல ஆமா ஆமாங்க ஆமாங்க சரிங்களா அவர் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு டீ ஜல் டீ போட்டு அவரு வீட்டுக்கு முன்னாடி அவரு வாஷ் படியிலேயே பைப்பை போட்டுருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு ஒரு இடத்துல இருந்த பைப்பை ஒரு நைட்டுக்குள்ள அந்த ஆளு தன்னுடைய சொந்த வீட்டுல முன்னாடி போட்டு எல்லாம் பொதுமக்களுக்கு ஏற்றக்க நான் அப்படிதான் போடுவேன் அதிகாரிகளை ல போட்டிருக்கேன் அதனால ஒன்னும் பண்ண முடியாது நீங்க யாரு வேணும் யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சொல்லி பகிரவங்க பேசறானுங்க அவங்க வயிற்று வாசலில் போய் எப்படி அரசு தண்ணி குடிப்பாங்க அந்த ஆளுத நைட்டு காரை நிறுத்திருக்க அப்படிங்க அந்த கார்கார போன் நம்பர் கொடுங்க நான் விசாரிக்கிறேன்னாக்க கார் அந்த ஆளு என்னுடைய கார் நம்பரு ஓட்டிட்டு வந்தாரு அவர் நம்பரையும் இங்க கொடுக்க மாட்டான்றாங்க வெங்கட சங்கரவர்தான் வாங்கிட்டு வாங்க கூட சேர்ந்து கொஞ்சம் காசையும் போட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி ரோடு கிராஸ் பண்ணி இருபத்தஞ்சு என்ன வார்டு நம்பர் தெரிஞ்சுக்கலாங்களா நூறாவது நூறாவது வார்டுங்க நூறாவது வார்டு சரிங்க நாங்க நமக்கு நல்ல தண்ணி விட கூடிய பேருங்க அவருதான் இந்த பணத்தை வாங்கி அவருதான் ரோடு கிராஸ் பண்ணி எந்த உத்தரவும் இல்லாம பக்கத்துல இருக்கிற யாரு இது இல்லாம அந்த தங்கர தண்ணி ஓடுற வந்து காசை வாங்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணி போட்டிருக்கீங்களா இப்ப இந்த ப்ராப்ளம் வந்து பப்ளிக் பைப்ப திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்தா மட்டும் போதும் இல்லீங்களா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க சரிங்க இப்போ வேற வேற வேற என்ன பிரச்சனை நீங்க ஏதாச்சும் நீ பண்றத பண்ணி யாரு கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சொல்லி அவரு ஒரு மாதிரியா பேசுறாரு அப்புறம் சரியானு சொல்லி எனக்கு செல்ல ரிப்பைர் ஆனதுனால உங்களை கூப்பிட முடியாது ரத்னமணில சொல்லணும் ஏன் தோணுச்சு இல்ல ரத்னமனில வந்து எல்லா நிகழ்ச்சியிலயும் நான் பேசிட்டு இருக்கேன் எல்லா நிகழ்ச்சியிலயும் நீங்க எந்த உடனடியே நீங்க தீர்த்து வைக்கிறீங்கல்ல அதனால இருக்குறோம் நம்ம ஏஇ சொல்லக்கூடிய ஏரியா இன்ஜினியர் அந்த பண்ணிட்டு இப்படி பிரச்சனை இருக்குங்க சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்னு இல்ல இது வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் கிட்டே இந்த ஆடியோ பதிவந்து அனுப்புறது பெட்டரா கரெக்டா இருக்கு நினைக்கிறீங்க நீங்க எது பண்ணாலும் செப்டம்பர் மந்த்து முதல் வாரம் பண்ணிருக்கீங்க ஒரு ரெண்டு வாரம் கொடுங்க என்னன்னு பாப்போம் சரிங்க என்னை விட பொதுமக்கள் வந்து நல்லா இது பண்ணிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா நன்றிங்கய்யா தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி அனுப்புனர் மோ முகேஷ் நிலைய மேலாளர் ரத்தினவாணி தொன்னூறு புள்ளி எட்டு ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈச்சனாரி கோவை ஆறு நான்கு மாநகராட்சி ஆணையாளர் கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலகம் கோவை மாவட்டம் ஆறு பூஜ்யம் ஒன்று ஐயா அவர்களுக்கு பொருள் நாச்சி கவுண்டர் வீதிக்கு அருகில் அமைந்திருக்கும் தெருவில் இருக்கும் பொது குடிநீர் குழாயை மீட்டு தருதல் தொடர்பாக வணக்கம் நாங்கள் ரத்தினம் கல்லூரியை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ரத்தின வாணி தொண்ணூறு புள்ளி இருந்து எழுதுகிறோம் எங்களுடைய வானொலி உக்கடம் முதல் கிணத்துக்கடவு வரை மற்றும் சாவடி முதல் வெள்ளலூர் வரை ஒளிபரப்பப்படும் எங்களுடைய நேயர்கள் தங்களுடைய பகுதியில் உள்ள தேவை வைலைங்க ந நிகழ்சதிவு செய்வர் அவர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ற வழியை கண்டறிந்து பிர தீர்வைக்கிய பயணத்தில் ஈடுபடுவோம் அந்த வகையில் எங்கள் சமுதாய வானொலியின் நேயர்களில் ஒருவரான திரு செல்வராஜ் அவர்கள் முன்வைத்த பிரச்சினையானது கோவை மாநகராட்சியின் நூறாவது வார்டு எண்ணை சார்ந்த பகுதியான நாச்சிமுத்து கவுண்டர் வீதிக்கு அருகில் அமைந்திருக்கும் தெருவில் இருக்கும் பொதுமக்களுக்கான குடிநீர் குழாயானது கடந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல் நான்கு சக்கர வாகனத்தில் அதாவது மகிழுந்தில் வந்த ஒருவர் சாலையின் ஒரு புறத்தில் முப்பத்தி வருடங்களாக இருந்து வந்த குடிநீர் குழாயின் மீது ஏற்றி சேதப்படுத்தினார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் அண்டை வீட்டுக்காரர் திரு வெங்கடேசன் என்பவர் அந்த குடிநீர் குழாய் இணைப்பை இருபது அடி தொலைவில் இருக்கும் தனது வீட்டின் வாசலில் அமைத்துக் கொண்டார் இதனை எதிர்த்து கேள்வி கேட்கும் மக்களிடம் மிகவும் அலட்சியமாக நான் லஞ்சம் கொடுத்துதான் குழாய் போட்டியிருக்கேன் உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க என்று கூறுகிறார் இந்த செயலுக்கு அந்த பகுதியை சார்ந்த குடிநீர் இணைப்பின் பொறுப்பாளி திரு தங்கராஜ் அவர்களும் உடந்தை இந்த செயலால் பொதுமக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் எனவே தாங்கள் இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சினைக்கு தக்க தீர்வினை வழங்குமாறு திரு செல்வராஜ் அவர்களின் சார்பிலும் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் சார்பிலும் ரத்தின வாணி சமுதாய வானொலி இந்த விண்ணப்பத்தை முன்வைக்கிறோம் இப்படி உங்க செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் டூ ட்ரிபிள் போர் பகிர்ந்து கொள்வோம் இணைந்திருப்போம் ரத்னவாணி தொண்ணூறு புள்ளி எட்டு சமுதாய வானொலி